நல்ல மலர் படிச்சிட்டு இறைவனுக்கு வேண்டிய இறைவனுக்கு எந்த மலரும் அவனுக்கு விருப்பமானாலும் கூட காலையில் அணியத்த மலர் இவை நண்பர்கள் அணியத்தக்க மலர் மாலையில் அணியத்தக்க மலர் இறைவனிய மலர்லாம் மலர் வீதியின் புஷ்பீதியு போட்டு எல்லா மலர்களும் வச்சு நந்தவனம் பயிர் பண்ணும் பண்ணா நல்லா எல்லாம் அருமையா பூத்து குழுகுது மலர்கள் வேண்டிய அளவுல அந்த மாதிரி இருக்கின்ற நேரத்துல மாதவி பாதரி தாதகி கோவிலம் மந்தாரம் தாதவில் மல்லிகை முல்லை வஞ்சி தடங்கோங்கம் வீதவல் கொன்றை கரந்தை செழுங் கரைவீரம் போதைவில் நந்தி செருந் செருந்தி குருந்தம் புன்னாகம் இப்படி பல மலை மரம் வைத்தார் வைத்தா நந்தவன அருமையா வளர்ந்து பூக்கள் அப்படியே ததுமி நிற்கின்றன புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு அதலால் அப்படியெல்லாம் வைத்தாரலாம் வைத்தா அதுல சண்பக மலர் வச்சிருந்தாராம் வைத்தா சண்பக மலர் நல்லா அருமையா வந்துதான் அது தினமும் ஒரு நாளும் சொக்கநாதர் பெருமானுக்கு அருமையா மாலை தொடுச்சு செய்தாலும் பார்த்தா என்ன சொல்லுவாராம் அப்பா இந்த சண்பகமர்ல சொக்கநாதர் நம்ம போட்டு நம்ம பெருமானுக்கு என்ன பேரு தெரியுமா சண்பக பேரு அப்படின்னு பேருப்பான் அந்த சண்பக மாலை அணிந்த சுந்தர வடிவு அழகா இருக்கு இது இவன் தினமும் போய் சண்பக மாலையை பெருமானுக்கு போட்டதுனால இவன் பேரு வங்கியை சூடாமு இருந்தது செண்பக இவனுக்கு பேரு வச்சாங்க ஆமா ஏ அவர் செண்பக பூவுல அலம் ஆண்டவன் அலங்கரிச்சு பாப்பாருப்பா அதான் பாருக்கு அப்ப செண்பக மாறரோ அப்படின்னா எனவே அவர் செண்பக சுந்தரானார் இவர் செண்பக மாறர் பாண்டியராக இருந்தார் அரசான் அந்த காலம் நந்தவனம் எல்லாம் வச்சிருந்தா எல்லாம் அருமையான பல நந்தவனம் மற்ற சோலைகள் அப்படி இளவநீர் காலம் அதனால எப்படி இருக்கு செவ்விதி தாய் அப்படியே தெண்டல் அடிக்கிறது அப்படியே லேசானது தா பாத்தா அங்க இருக்கிற மலர்களெல்லாம் நல்லா பூத்து குலுங்கி நல்லா அருமையா இருக்கு இந்த மா அந்த இன்பத்தை பற்றி பல பாட்டு பல பாட்டு அது ஊடல் கிடல் எல்லாத்தையும் அதை கொண்டாந்துட்டார் எங்க பாதி ஏகப்பட்ட பாட்டு அதுக்காக சொல்லுகிறார் அதெல்லாம் நீங்க தனித்தனியா அடுத்தீங்கன்னு சொன்னா அதோடு காமத்து பாளையம் வச்சுக்கிட்டவா எங்கயோ போகணும் அதெல்லாம் இப்ப வேண்டாது ஊடினாற்போல வெம்பி இலை உதிர்ந்து உயிரை கூடினார்போல எங்கும் குழை வர தழைத்து நீங்கி இதுவரைக்கும் இந்த மரம் செடி எல்லாம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா காலம் இலையெல்லாம் உடந்தது கர்ணங்கறி கருவி இருந்தது அது எது போல இருந்தது ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் ஊடல் வந்ததுன்னா எப்படி இருக்கும் இது மூஞ்சி தொங்க போட்டு அது மூஞ்ச தொங்க போட்டு அது மாதிரி இந்த மரங்கள் எல்லாம் பூக்காம தள்ள தண்ணீர் இருக்காம அப்படி குளிங்குது இந்த இலை காலம் வந்தவுடனே கூடினார் போல அந்த பிரிஞ்சிருந்த கணவன் ரெண்டு பேரும் சேர்ந்தா பிரிந்தவர் கூடினால் பேசமும் வேண்டும் வேண்டாம் அது போல என்னன்னு கேட்டா இப்ப எல்லாம் தலைச்சி தூங்கி இருக்கீங்க இப்படி ஒரு ஓமை ஊடினார் போல ஏனைய காலத்தில் இருந்த அந்த மரஞ்செடி கொடிகள் எல்லாம் இப்பொழுது கூடினாறு போல குழைத்து தலைத்து எல்லாம் அருமையா வளர்ந்திருக்கிறது எப்படி போகுது பாத்தீங்களா என்னமெல்லாம் கூடை வர தழைத்து நீங்கி அப்பாருங்க பாடின கண்ணீர் வாரமெய் பசந்து சிலதல அந்த அப்படியே பூல இருந்து அப்படியே தண்ணி வருதான் அல்ல அது என்ன கள் நீர் கண்ணீர் எது போல என்னரு பாடினார் போல தலைவன் கூடவே கூட இருந்தார் திடீர்னு மீண்டும் பிரிஞ்சுட்டார் பிரிஞ்ச உடனே அப்படியே இப்படி வாரணா கண்ணில் தண்ணி வருமா அது போல அத பூக்கள்ல இருந்து அப்படி கல் இப்படி இருக்குதான் சோலைகள் எனவே சோலையை பார்த்தா வாழ்க்கையை பார்க்க வேணாம் வாழ்க்கையை பார்த்தா சோலையை பார்க்க அப்படி இருக்கு இப்படி இருக்கும்படியான இளைவேண்காலத்து அந்த சோலை மரங்கள் எல்லாம் இன்னொரு அருமை விளைதறு காதலால் தாம் மெலிந்து நெஞ்சம் குழை ஊற நிற்கும் கோதிலா கற்பினார் போல் மழையரும்டை தீப்ப மரத்தலை வாடவாடி தலை உர தழைத்து நின்று தழிய வைங்கொடிகளெல்லாம் அருமை அருமை இந்த மரத்தில் அப்படியே சில பல கொடிகள் அப்படியே படந்து படந்து படந்து படந்து போகுது இதுவரைக்கும் எப்படி இருந்து கேட்டா இதுக்கு முன்ன இந்த வெயில் மழை காலம் பனிகாலத்துல அப்படியே ரெண்டு ஒரு தழை அங்க இருக்கும் அப்படியே சுத்தி கருது வெறும் கொடிதான் சுத்திச்சு ஏன்னா இது யாரை சுத்தி இருக்குது மரத்தை சுத்தி இருக்குது மரம் யார் கணவர் இது சுத்தி வருகிற கொடி யார் மனைவி மனைவி இப்ப இதுவரைக்கும் மரம் எப்படி இருந்தது தழைகிட இல்லாம பூ இல்லாம இருந்தது எப்ப கணவன் வாடி இருக்காரோ நான் மட்டும் என்ன அதனால தானும் வாடிச்சான் இப்ப மரங்கள் எல்லாம் தழைச்சது கொடியும் நல்லா தழைச்சு வந்து போற போக்குல ஆமா ஐயாவுக்கு ஏதேனும் கோமா இருக்கும் போதே ஏனுங்க எனக்கு ஏனுங்க பட்டுப்பட வாங்கலேன்னு கேக்கிறது அப்ப போய் கேட்கலாமா அப்ப என்ன வேணுங்க ஏன் கவலைப்படுறீங்க அதனால ஒன்னும் கவலைப்பட வேணாங்க சிலம்புல கொண் எடுத்துங்க கணவன் முகம் மாறக்கூடாது அங்கே போயிட்டு இந்த முன்ன முடியாது ஏன் சிலம்பு இருக்குதே நாம ஏன் வருத்தப்படுவானே எடுத்து அப்படி சொல்லு ஏன்ன மட்டும் போகல ஏடல கோதாய் எழுக நீயும் வா அப்படின்னு சொன்ன சரின்னு உடனே எழுந்துச்சுட்ட கூட போன ஆமா நீங்க நடத்தின குடும்பத்துக்கு நான் கூட வருவேன் ஏயா அப்படின்னு சொல்லணும் பெண்ணு நினைப்பான அது இருபதாம் ரூபாய் வச்சுக்கிட்டா அப்படி அது அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன சிலப்பதிகாரம் வேண்டி கேட்டு கேடு அதுக்கு ஒரு நூல் பாட முடியுமே பத்தோட பண்ணு அத்தோடது ஒண்ணு இது மாதிரி தனித்தன்மை பெற்றதுனால அல்லவா அந்த பெண்மா பெருமை பெருமாட்டிக்கு சூழ்வினை சிலம்பு காரணமாக நான் அட்டுதும் யாமோ ஒரு பாட்டுடை செய்யுள் இந்த அம்மாவுக்காக ஒரு நான் பாட்டுடை செய்யுள்ளே பாடுகிறேன் என்று ஒரு இளங்கவிஞர் பேரரசருடைய தம்பி அப்படி செய்தார் இதெல்லாம் பாடுணும் அதனால இந்த கணவன் எப்படிதான் இது வரைக்கும் அப்படியே மூஞ்சி எல்லாம் சிறுத்து கிழத்து கிடந்தது அதனால அது மேல படர்ந்த கொடிகளும் ஒன்னு தளிர்களில் எல்லாம் எல்லாமே பூ இல்லாம இருந்துதான் இப்ப மரம் எல்லாம் நல்லா தளிச்சு போச்சு கொடிக்கணும் அப்படி தளிச்சு போச்சு அப்ப கணவன் போல் அந்த மரங்கள் கொடிகள் எல்லாம் வாழ்க்கையை விடுறாரா இப்படி யாக இருந்தது ரொம்ப நல்லது இப்படி பல பாட்டு போகுது அதெல்லாம் நான் விட்டுறேன் விட்டு விட்டு இப்பொழுது என்னன்னு காமரம் இசைப்ப முன்வாய் கால் எடுப்ப வேணிற்கோமகன் மகுடம் சூடி இருப்பதூஞ்சோலை அந்த இளவேனில் என்று சொல்லுகின்ற ஒரு பெரிய பேரரசன் குடியா அந்த சோலையில அதனால எல்லா மரங்களும் எல்லா கொடிகளும் எல்லா செடிகளும் களைத்து பூத்து குலுங்கி அப்படி அப்படி இருக்கலாம் அப்படி அமைஞ்சிருக்கா அந்த நாள்ல எல்லாரும் மைந்தர் மகளிர் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து ஆடவரும் பெண்டிடமா வந்தாங்களாம் வந்த அவரவரெல்லாம் எப்படி இருப்பாங்க ரெண்டு பேரும் அங்க வந்து மாசுறு பொண்ணு வளம்பரிமுத்து இந்தியாதியெல்லாம் நடந்தது ஏன்னா சோலைதானே அதனால நடந்தது இதெல்லாம் ரொம்ப அருமையாக காணல் வரியில இளங்கோடிகள் ரொம்ப அருமை சிலப்பதி யாராவே ஞாபகத்துக்கு வருது ஏன்னா இது வர இடமா அங்கெங்க இடத்துல நல்லா மற்றவங்க தெரியாம ஆனா எங்கங்க நல்லா சூட்டு சூழல் சூழ்ந்து இருக்குதோ அந்த இடத்துல போட்டு உக்காந்துக்கிட்டு அவள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இப்படியாக பேசி அது இந்த சோலைய வளைக்கிறாங்க இப்படிலாம் இருக்கிறாங்க போறாங்கன்னு நிறைய வந்து ஒரு பாப்பா பல பாட்டுறது மேலே என்னதான் ஒரு பெண்ணு வந்து ரொம்ப தூரம் எட்டி எட்டி பார்த்தாலும் வந்து அந்த ஒரு கொடி வலையில பிடிக்க முடியல சொன்னேன் பார்த்தான் காதலன் ஏண்டி அவ்வளவு கஷ்டப்படுற நான் நிற்கிறேன்ல எதுக்கு நிற்கிறேன் என் தோல் ஏறி நின்று படி அப்படின்னு நான் குறிஞ்சிக்கிட்டு என் தோல் ஏறிக்க ஏறி நின்று படி அந்த கொடியை படி என்று சொன்னான் இதெல்லாம் ஏ சார் ஒரு பெரிய ஆண் சிங்கமாச்சேன்னாரு மெதுவா அங்கிருந்து தொல்ஹாப்பியர் வந்தார் மனைவி உயர்வும் கிழவோன் பணிவும் நினையுங்காலை புலவியில் உரிய எப்போ நீதான் ராஜா அவ கொஞ்சம் அடக்கமா இருக்கணும் கொஞ்சம் அவளுக்கு எது என்ன மனசுகிறது சங்கடப்பட்டதுன்னா அவளை ராஜாத்தையாக்கி நீ பியூனா இருக்கணும் அப்படின்னு அவளை ராஜாத்தியாக்கி நான் பியூனான்னா கொஞ்ச அப்படி இருக்கிறது இருக்கக்கூடாது நடக்கிறீங்க நான் அவங்க உயர்வா இருப்பாங்க கிழவோன் பணிவும் எதிகம் பணிகொள்ளுமாறு அது கேட்போம் அப்படின்னா நினையங்காலை பொலவியலுடைய இந்த மாத சந்தர்ப்பத்தில் அமர்ந்து கொள்ளணும் என்று சொன்னா அப்படி நடந்து கொண்ட இடம் பெரிய புராணத்தில் உள்ள எங்கே தென்னிலகண்ட புராணம் இப்படி எல்லாம் அந்த சோலை இருக்குதான் அந்த சோலையில இந்த சண்பகமாறனும் அந்த அரசியலங்குமரி மனைவியும் வர்றாங்களாம் வந்தா ஒரு ப பாட்டு போயிட்டேன் இருபது இருபத்தி பாட்டு கூட போயிட்டோம் ஏ வந்தாரலாம் வந்து இரண்டு பேரும் உட்கார்ந்து இருக்காங்க யாரு அரசனும் அரசியும் அப்படி அரசன் அரசியம் வந்து பொழுது ஒரே ஒரு நிகழ்ச்சி நடக்குது தெரியும் உங்களுக்கு இருந்தாலும் சொல்றோம் அல்லவா உம் பாருங்க அரசனும் அரசியும் வந்திருக்கிறாங்க வந்தா நல்ல அந்த நறுமணம் மூக்க தொலைக்குது யாருக்கு அந்த சண்பகமாறனுக்கு பக்கத்துல பட்டத்தரசியும் இருக்குடா அப்படின்னு சொன்னேன் இயே பாக்குறான் என்ன இவ்வளவு மூக்க தொலைக்குது இந்த வாசனை அப்படின்னு பார்த்தோடனே இந்த பெண்ணுடைய கூந்தலிடமாக தோண்டி இருக்குது அவனுக்கு மரத்தை மனைவி பற்றத்தரசி அவ கூந்தல் இருந்து வருகிறது சரி அந்த மனம் எப்படி வருது ஒரு பூக்கு இருக்கிற மனமா இல்லையே அதை விட அதிகமா இருக்க அந்த மனம் எப்படி நமக்கு மூக்கல வருது லேசா தெண்டல் அடிக்குது என்ன மயக்குது அந்த தெண்டல் காட்டுனால வருது வெறும் காற்றுக்கு இருக்குமா இருக்காது இந்த பூவுக்கும் இந்த வாசனை இல்லை அப்ப இந்த வாசனை எப்படி இருந்து வந்தது இந்த கூந்தல் வந்ததா அல்லது வேறு மலர்கள் இடமாக வந்ததா தெரியலையே இத மனச வச்சுக்கிட்டு நாம போய் இன்னைக்கு வெளியில ஒரு ஒரு ஆயிரம் ரூபா கட்டணும் என தெரியுமா இப்போ ஒரு அரசியும் அங்க போய் ஒரு சோலையில் இருக்கின்ற பொழுது அரசனுக்கு ஒரு ஐயம் நேர்ந்தது அந்த ஐயம் அவருக்கு சரியான விடை தெரியவில்லை அது என்ன என்று யாரேனும் பாடல் எழுதி கொடுத்தால் அவருக்கு ஆயிரம் பொற்கிழி அப்படின்ற இது என்ன சோலைக்குள்ள உட்கார்ந்து இருந்ததும் இவன் மெதுவா அப்படியே உட்கார்ந்த போது ஒரு நர்நாற்றம் வந்தது அந்த வந்தது அந்த நாற்றம் வாசனையானது பூக்கள் வந்திருந்தா அதுக்கு ஒவ்வொரு அளவுக்கு ஒரு அளவு உண்டு அதுக்கு மேல இருக்கு காற்றுக்கோ இல்ல மலர் கோயில்ல எப்படி வந்தது அப்போ இந்த பெண்ணுடைய கூந்தலின் தான் வந்திருக்க வேண்டும் நினைத்துக் கொண்டு இது மாதிரி இருக்கிற கருத்தை யாராவது பாடுவாங்களா இருக்குது ஐயப்படாத அகத்தது உணர்வானை தெய்வத்தோட ஒப்போழல் ஒருவன் வாய்னால சொல்லாம மனசில் நினைச்சுக்கிறத இன்னொருத்த சொல்ல முடியுமா மனசில் என்ன நினைச்சிருக்கேன் தெய்வத்தோட ஒப்புகோழல் ஐப்படாத அகத்தானே வெளிப்படுத்த மாட்டான் என்பதை ஒருவத்தோட திருவள்ளுவர் ஏன்னா ஒரு சோலைக்குள்ள அரசனும் பட்டத்தையும் வந்திருக்கிறாங்க அங்க ஒரு ஏதோ சந்தை ஏற்பட்டதுன்னா எப்படி எல்லாம் சந்தேகம் ஏற்படலாம் அப்படி வந்த சந்தேகம் எதுவா இருக்கலாம் என்று சொல்லும் அப்ப ஐயப்படாது அகத்தது உணர்வா இருக்கு ஆயிரம் பொற்கிழி என்று சொல்லிவிட்டாங்க சொல்லிட்டாங்க சொன்ன மறுநாள் கால இருக்க எல்லா புலவர் பெருமக்கள் எல்லாம் என்னடாது இப்படி போய் அரச நேரத்தை பார்த்து ஐயப்படாத அகத்தது என்னத்தை உணர்றது என்ன உணர்றதுன்னு எல்லாம் அப்போ டரிமின்னு ஒரு ஆள் ஆதி செய்வ குடும்பத்தில் பிறந்தால் ஆதி செய்வர் குடும்பம் சிவாச்சாரியார் குடும்பம் அசுமா சிவாச்சாரியார் குடும்பத்துல பிறந்தா அவங்களுக்கு என்ன உண்டு பெருமானை தீண்டி வழிபாடு செய்யலாம் அந்த உரிமையும் தகுதியும் அவர்களுக்கு உண்டு அப்படி இருந்தது ஆனா எந்த மாதிரி விற்பனை உண்டு கேட்டா திருமணம் ஆனவங்கதான் சிவலிங்க திருமேணியை தீண்டலாம் திருமணம் ஆகாதாலும் போகக்கூடாது திருமேனியை தீண்டக்கூடாது அப்படித்தான் விதி இருக்குது அதனால என்ன கேட்டா இந்த சொக்கநாதரையோ மீனாட்சிமையோ தீண்டி வழிபாடு செய்ய முடியாது முப்போதும் தீண்டு வார்க்கடியேன் கல்யாணம் ஆகணும் கல்யாணம் என்ன பண்றது அந்த காலத்துல வரதட்சணையோ அல்லது மாமனா கழுத்தா இருக்கிறது இல்ல முன்னையே சொன்னேன் சொந்த பணம் வேணும் சொந்த பணம் வேணும் இந்த ஆயுஷீவ குடும்பத்தில் சொந்த பணம் எங்க போறது கல்யாணத்துக்கு இல்ல பார்த்தா ஆயிரம் பொற்கிழி இதை வந்து அவன் மனசுல இருக்கிறத சொன்னா ஆயிரம் பொண்ணு தருவாங்க நமக்கு வேற கதி என்ன இருக்குனா திட்ட போனோம் பெருமாணி உன்னை இந்த கையினால் நீ கொடுத்த கையினால தீண்டி வழிபட வேணாமா இந்த குடும்பத்துல பிறந்துட்டேனேப்பா அப்படி உன்னை வழிபடணும்னு சொன்னா எனக்கு திருமணம் ஆனாதான்னு தீண்டலாம் எனக்கு திருமணம் ஆகணும்னா சில்லறை இல்லையே இந்த மாதிரி அரசன் ஒண்ணு வச்சிருக்காரா ஆயிரம் பொற்கிழி இருக்கு அது என்ன நினைச்சிருக்காருங்கிறது எனக்கு தெரியுமா தெய்வத்தோடு ஒப்ப கொள்க தெய்வமாகிய நீ ஏதான் சொல்லணும் அது மாதிரி ஏதேன்னு ஒரு பாட்டு பாடி கொடுத்தீன்னா அதை போய் நான் பாடி அப்பவே போட்ஜெடி கிடம் வந்துட்டது பாடி ஏதோ நான் சரின்னு சொல்லி பாடி எது உனக்கு ஆயிரம் கிடைச்சதுன்னா அப்ப ஆயிரம்னா கல்யாணம் ஆகி பிரமாத நிறைய பணம் ஆமா அந்த ஆயிரம் ரூபாய் கிடைச்சு நான் கல்யாணம் பண்ணி உன்னை திரும்பியனு தீண்டுவேன் இதான் எனக்கு விண்ணப்பம்னா அப்படியா சரி போறான் பாவோம் கல்யாண மாவட்ட சிவாச்சாரியார் பையன் மேலும் என்ன நோக்கம்னு கேட்டா திருமண ஆனவன நான் வந்து நேரம் துபாய்க்கு போய் இங்க இருக்கிறேன் அல்லது டெல்லிக்கு போறேன் அல்லது இதுல போய் வந்து அமெரிக்காவில் போயறேன்னு சொல்லல திரும்பி தீண்டி வழிபாடு செய்யறேங்கிறான் அல்லவா அதனால பார்த்தா அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் ஒரு அருமையான பாட்டு எழுதுனாலாம் என்ன பாட்டு என்ன பாட்டு கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ ரொம்ப அருமையான பாட்டு அல்லவா நம்ம நல்ல பாட்டு அது முழுதுமா வரணுமே கேக்குறான் ஏ வந்து ஆஹ் இருக்குது வண்டே நீ கொங்குதேர் வாழ்க்கை இப்ப நாங்களாம் கேட்டா என்னைக்கோ மலரை பறிக்கிறோம் ஆண்டவனுக்கு புறம்ல தள்ளில வச்சுக்கிறோம் அப்ப ஆண்டவன் ஆடவரும் தலையில வச்சுக்கிட்டு இருந்த காலம் பூ எல்லாம் வச்சுருந்த காலம் அல்லவா நல்ல தரையில வச்சுக்கிறோம் அவ்வளவுதான் ஆனா நீ அதுவே பூக்களை நாடியே வந்து அங்க இருக்கிற தேனை உண்டு அதுல இருக்கிற மகரந்த பொடியில் நுழைஞ்சிக்கிட்டு இருக்கிற உனக்கு அதுவே பணியா இருப்பதனால உனக்கு தெரியும் கொங்கு தேர் வாழ்க்கை அதெல்லாம் ஐஸ் அர்த்தம் எங்க பையங்க சொன்னோம்னா ஐஸ் அழகான ரெக்கை இருக்குது அதுல பறந்து போற இதே வாழ்க்கை உனக்கு தேன் மகரந்த தேன் மகரந்த பொடி அதுதான் சாப்பிடுவேன் தூய்மையான உணவு சாப்பிடுவேன் பார்த்தீங்கன்னா நீ சைவம் அசைவுமே அல்ல சரி வா அப்படி இருக்குதா வண்டி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ எனக்கா சொல்லப்படாதுப்பா என் மீதோ அல்லது ஏதோ ஒரு பொருள் மீதோ ஒரு விருப்பம் வச்சு சொல்லப்படாது விருப்பு வெறுப்பு அப்பாற்பட்டு நான் சொல்ற கருத்து சொல்லுவோம் கண்டது மொழிமோ என்ன நட்பு பயிலது கெழிய நட்பின் மயிலியல் செடியயிற்று அறிவை கூந்தலின் பயிலியது கெழிய நட்பின் எப்படி ஒரு கணவன் மனைவி வாழ்வாங்கன்னு கேட்டா பயிலியது பழக்கப்பட்டதுல இருந்து கெழிய ரெண்டு பேரும் உடம்புலதான் ரெண்டு பேரும் மெய் வடிவில் வேற இருப்பாங்க ஆனா உணர்வு வகையில ஒரு இருப்பாங்க இல்ல அப்படிப்பட்ட ஒருவர் எனவே உணர்ச்சி வகையில ரெண்டு பேரும் ஒருவரேயாக இருப்பாங்க ஆனா உடம்புல மட்டும் ரெண்டா இருப்பாங்க அப்படிப்பட்ட பயிலியது கெழிய என்ன இருக்குது அறிவை கூந்தலின் ஒரு பெண்ணினுடைய கூந்தலை விட ஒரு பெண் பாலுடைய கூந்தலை விட நரியவும் உளவோ நீ அறியும் ஒரு பெண்ணுக்கு இருக்கிற கூந்தலுடைய மனத்தை விட வேற ஏதேனும் மனமுடைய பொருள் உலகத்துல மலர்கள் உண்டா அப்படி இப்ப உனக்கு சந்தேகப்பட்டது என்ன இதான் என்னது எங்கயோ ஒரு அந்த நறுமணம் வருகின்ற பொழுது அது எதனுடையதுன்னு தெரியாம காத்துக்கு அந்த மனம் கிடையாது இங்க இருக்கிற சோழில இருக்கிற பூக்களுக்கு இவ்வளவு பெரிய மனம் கிடையாது ஆனா எப்படி வந்தது அப்போ தன்னுடைய கூந்தல் பெண் மனைவியினுடைய இருந்து வந்ததா வேண்டும் என்ற ஐயம் அப்ப என்ன நினைச்சானோ அதை அப்படியே படம் பிடிச்ச மாதிரி இந்த பாட்டு எழுதி கொடுத்து போயிட்டு வராஜா பாவம் என்ன பண்ணுவாங்க அஞ்சு ஆறு தானே ஏன் அங்க போய் தன்னடிச்சுன்னா நீ தான் அழுதனதான் கேட்டுருவான்ல அதனால ஆருமையா படிச்சு கிடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு சொல்லு தடலாம மேல அதுக்கு என்ன பொருள் தயாராவேதான் போனான் போனோம் அவை இருந்தது அந்த அவையில போனாரலாம் போனான் பொங்கல் ஒரு கிழித்து தல்ல ஆமா ஆஹ் பார்த்தவனே போய் எல்லாம் சொன்னாரலாம் என்ன அதுன்னு கேட்டா நாள போய் எப்படி படிச்ச உடனே அப்பொழுது அவன் என்ன சொன்னாரான் கீரன் என்ற ஒருவர் இது அப்பா நீட்ல தப்பு இருக்குது என்ன அந்த பொருள் குற்றம் அது மாதிரி வந்து ஒரு பெண்களுடைய கூந்தல்ல போய் இயற்கை மனம் என்றது கிடையாது நீ என்ன தெரிய அறிவை கூந்தலின் அடியம் மூடவோ நீ அடியும் எனவே கூந்தலுக்கு இயற்கை கிடையாது அதனால இதை பத்தி பார்த்தே தப்பு தூய் தூர் போடான் தான் பாடி இருந்தா காரணம் சொல்றதுக்கு வார்த்தையெல்லாம் என் நாயகன் தன் வார்த்தை அப்படி ஒருத்தர் பாடினாரு நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் என் நாயகந்தன் வார்த்தை அப்படின்னாரு அது மாதிரி இந்த கவிதை பூரா நாயகந்தன் கவினா அவங்க தூய் ஓடியா தான் ஓட்டவன் ஓடி வந்து நேர வெட்ட போய் வறுமை நோய் பிணிப்பண்ணால் வழிபடும் அடியேன் பெரு பொருள் இடந்தேன் என்று பேசுகிறேன் எனக்கு வறுமை நீடிக்குதுங்கிறது பேசலாம் பேசல சாதனைக்கு அதுவா ஏன் நான் கிடக்குற எனக்கு வந்து கல்யாண காட்சி என்ன எனக்கு வந்து வறுமை இருந்தேன் என சொல்ல உன் பாட்டுக்கு உலகத்துல இருக்கிற ஒரு ஆள் அதான் இந்த உதிக்கி விடுறதுன்னு சொல்லுவோம் உதிக்கி விடுறது இல்லை ஒரு புலவன் கவிக்கு சொல்றான் எனக்கு அதானு பிடிக்கல வேற ஒண்ணு ஏன வறுமை கிடக்கட்டும் போயிட்டு போகுது அப்படி பேசணும் இங்கே திரு பரஞ்சோதியார் பரஞ்சோதியாராக இல்லாமல் யாரா பேசுற அந்த இவனாக ராவண பையனாகவே பேசுறது அதனால காரைகள் கவி குற்றம் யார் சொன்னா உன் மாதிரி இருக்கிற ஒரு தெய்வத்துல ஒரு தெய்வம் சொல்லியிருந்தா கூட அதை சரதா போ தெய்வத்துக்கு தெய்வம் சொல்லிச்சுன்னு சொன்ன மனுஷன் அவன் எப்படிப்பட்ட இன்றைக்கு இருப்பர் நாளைக்கு இருப்பருந்து என்ன ஓதிடம் இல்லையே அப்படி இருக்கிறது அதுவா அப்படி இருக்கிற அந்த சில்வாழ்நாள் சிற்றறி உடைய புலவர் சொன்னால் அவர் யாரும் உனையும் மதிக்க வல்லார் எந்த இவ்வழ்ச்சி நின்னதல்ல எனக்கு யாதி என்ன சிந்தை நோய் உடந்து செய்வச்சிறுவன் திறங்கே வருத்தப்பட்டு சரி இது வந்து யாரையே சுவாமிகளை பற்றியது எனக்கு என்னதுல இருக்கு எடுத்துட்டு போனேன் சேமே வந்துட்டேன் கொடுத்துட்டேன் செய்யுள்ள அப்படின்ட்டு போட்டான் பாஸ்டர் ஆஹா அது சரிச்சு கண்டிகை மதானியாடி கதிர்முடி வயிறம் பெய்ந்த குண்டலம் குடிகுண்டாகத்து அழகலாம் கொள்ளை கொள்ள பெருமான் பார்த்தாராம் தடையை வச்சுக்க கூடாது பாம்பு வச்சுக்க கூடாது கங்கையை வச்சுக்க கூடாது யாரா தான் ஒரு புலவர் மாதிரி இருக்கணுமா எப்படி புலவர் இருந்தாங்கன்னு ஒரு பாட்டு இப்படி இப்படி இருப்பாங்கல்லாம் புலவரலாம் ஏ அப்பா என்னது கண்டிகை சமயம் சார்ந்தாலும் ஜன்னி பிறந்தவன் புலவன் இல்ல அல்லவா நல்லா அருமையா நேபாள உதிராட்சியை கண்டிகை போட்டிருக்காங்க யாரு புலவர் சிவ சிவ மதானி ஆழி கதிர்மூடி வயிறம் பெய்ந்த குண்டலம் நல்லா அருமையான கிரீடம் காதில் அருமையாது தோடு ஆகத்து அழகலாம் கொள்ளை கொள்ள இல்ல அழகலாம் கொள்ளை கொள்ள தன் தமிழ் மூன்றும் வல்லோன் அப்படியே அழகே அந்த வடிவா அமைஞ்சிருக்கான் சொக்கன் இல்ல இல்ல சொக்கனுக்கெல்லாம் சொக்கம்னா அழகு நாதன்னா தலைவன் அழகுக்கு தலைவன் அவன் தவிர வேற யாருமே கிடையாது சொக்கநாதன் தான் அப்படியே போனான் ரொம்ப அருமையா நம்முடைய மணிவாசகர் எங்க குருநாதன் இப்படி இருந்தார் திருப்பெருந்துறையில அறிங்கும் ஆற்றல் அது ஊடை அழக மறு திருவுருந்தலே பார்க்கிறமோ தெரியல பார்க்கணும் ஆனால் மணிவாகர் பார்த்த குருநாதனையாவது திருவாகரத்திலிருந்து பார்க்கணும் ஆற்றல் அது ஊடை நல்ல கம்பீரமான தோற்றமா குருநாதன் தோற்றம் அழக மறு திருவுரு அழகுன்னா அந்த திருவேணிதான் அந்த திருமேணி தான் அழகுதான் அப்படி சொட்டு தான் அழகமரு திருகுரு நீற்று கோடி நீமிந்து காட்டியும் அருமையா நெற்றியில் அப்படியே அந்த திருபுண்டரம் மூன்ற கோடுகளை விடு கூட திருநில் அணிந்திருந்தான் பார்க்கலாம் நாளைக்கும் பார்க்கலாம் ஆற்றல் அது உடை அழகமரு திருகுரு நீற்று கோடி நிமிந்து காட்டியும் இடத்துல தான் குருநாதனை இந்த மாதிரி சொன்ன இடம் திருவாசகத்திலேயே குருநாதனாக வந்தது அணிந்த கோலத்திலே அழகே வடிவாக இருக்கிற பெருமானாக எழுந்தருடைய காட்சி தான் என்பதை இந்த வருடத்தில் அது மாதிரி இங்கே அந்த பெருமான் எப்படி இருக்கார் அழகமறு திருவுரு அழகலாம் கொள்ளை கொள்ள அருமையா குண்டரன் முதலில் பூத்து குற்றம் எம்பினார் இவர் போன பிறகுதான் நாற்பத்தி ஒன்பது ஆக ஆக போகுது யாரப்பா அந்த மாதிரி குற்றம் சொன்னதுன்னு கேட்டாராம் கேட்ட உடனே என்றான் இறங்கிறது ஐயா அரியன்தான் நான் தான் சொன்னேன் அப்படின்னு தெரியல சீரணி புலவன் குற்றம் யாதன என்னப்பா குற்றங்க சொற்குற்றம் என்று வேறு பொருட்குற்றம் என்றான் என்ன தப்பில ரொம்ப அருமையான தமிழ் சொல்றது கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சல காமம் செப்பாது கண்டது மொழிமும் அழகான தமிழ் நல்லா இருக்கு பொருட்குற்றமா இருக்குது என்னப்பா என்ன தெரியுது உங்களுக்கு இதுல இருந்து அதனால பொருட்குற்றம் என்ன தற்குற்றம் வருவதோரான் பூனை மாலர் அங்கதான் கவிஞர் பாத்தியா இப்ப வந்து அவர் கவிக்கு பொருட்குற்றம் சொல்ல போறார் தன் குற்றம் தெரியாத ஆளுன்னார் ஏ திருவள்ளுவர் தன்குற்றம் நீங்கி பிறகு இறைக்கு திருவள்ளுவன் சொல்றதை விட முதல்ல நீ சுத்தமான பார ராஜா அப்படின்னாரு தன்குற்றம் நீக்கி அங்கேயே தகராறுடா உனக்கு பிறகு பின் எண்குற்றமாக இறைக்கு ஓம் குற்றத்தை பத்தியே கவலைப்படாம ஊரில் அமைஞ்சா சொல்லிட்டு இருக்கேன் மக்கு ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கத்தின் தீதுண்டோ மண்புயு பிரத்தியான அணு போனா இவஞ்செய்தான்னு சொல்றது விட ஒன்னு கொஞ்சம் யோசிச்சு பாடுறா அப்படின்னா நீ நல்லா இருப்படா அப்படின்னா திருவள்ளூர் மாதிரி இறங்கி இறங்கி இறங்கி இறங்கி அழுது அழுது சொன்ன தமிழன் வாழட்டும் நல்லா இருக்கட்டும் படிக்க மாட்டேங்கிறமே திருக்குறளை கூத்து கொஞ்சம் திருக்குறள் படிக்க கூடாது ஏழி நூல் கருவி நூல் கருவி நூல் முதல்வர் மக்கள் ஆமா ஆமா கருவி நூல் அது நாம் வணங்குகின்ற சந்தானாச்சாரியாரும் சமயாச்சாரியாரும் தாம் வணங்கும் நூல் திருக்குறள் ஆமா நாம் வணங்கும் சந்தானாச்சாரியாரும் நாம் வணங்கும் சமயாச்சாரியாரும் தாம் வணங்கும் திருக்குறள் திருக்குறள் இவர் பெரியவர் கருவி நூலாம் இவர் பெரிய அதெல்லாம் கடந்து விட்டார நாலு சித்தியார்பாட்டு தெரிஞ்சவன உடனே மேல வேற கைலாய்த்த போய்ச்சி குரல் ரெண்டு குரல் பெருமானி அரியன் விண்ணப்பித்திருக்கிற திருவிழா கழித்தவர்கள் வேண்டும் கூட யாரும் சுந்தரம் நிற்கிறார் சுந்தரம் மட்டுமா நிற்கிறார் வேற யார் நிற்கிறார் யார யார் நிக்கிற கைதோ கைலாயம் பெருமான் இருக்கிறார் தூக்கி போட வேண்டியதானே இந்திரன் மால் பிரமன் எழில் ஆர்மிகு தேவரெல்லாம் நிக்கிறாங்க அப்படி போட வேண்டியதானே யார் வாழ்க்கை சுந்தரன் வாழ்க்கை இந்திரன் மால் பிரமன் எழில் ஆர்மிகு தேவரெல்லாம் நிக்கிறாங்க சாத்த நிக்கிறான் பர்ண நிக்கிறான் எல்லாரும் நிக்கிறாங்க பெருமான திருச்சவி சாற்ற வேண்டும் உலா கொண்டு அந்த உலாவில் திருக்குறளாவே போட்டிருக்கார் எல்லாரும் எல்லுவர் செல்வரை யாவரும் செய்வர் சிறப்பு ஒரு திருக்குறள் கண்டுகேட்டு உண்டு எடுத்து உற்ற ஒண்டோடி கண்ணிய உல அப்படியே திருக்குறள் எடுத்து போட்டார் வே கைலாயத்திலே எங்க பெருமான் அவருடைய திருச்செவியில விண்ணப்பிக்கப்பட்ட அமைப்பிலே தகுதி உடையது திருக்குறள் திருக்குறள் அதனால திருக்குறள் அவர் சொத்தேத்தே என்னமோ பாரியவர் அதனால